السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبدُه ورسولُه اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد لقد قال الله تعالى في كلامه العظيم قل ترقان مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا انما يظن وان عند الكبر احدهما او كلاهما فلا تقلهما فلا تقل لهما اف ولا تنهرهما وكن لهما قويا كريما صدق الله العظيم إن سلعة الله إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم ஒருவன் அவனே அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன் அழகந்தொழில்லா சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் தலைவர் அவர்கள் இறுதி நாள் வரும் வரைக்கும் வாழக்கூடிய முஸ்லிமான முகமீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் சலாமும் என்றென்று உங்காவதாகும் புனித சுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்துடன் அல்லாஹுவின் மாளிகையில் ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய படைத்து பரிபாளித்து போஷிக்கக்கூடிய இறைவன் ஒருவன் அவனை பயந்து அஞ்சு தக்குவா செய்து நடக்கும் படி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்கிறேன் ும் நல்லுபதேசமும் கூறிக்கொள்கிறேன் அல்லாஹுவின் நல்ல இஸ்லாமிய வாதிப்ப நெஞ்சங்களே அல்லாஹு என்னை படைத்து எனக்கு இரண்டு கடமைகளை அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறார் அதில் ஒன்று மற்றது ஒரு அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மற்றது ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு அடியான் தன்னை படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் உற்று நோக்கினால் அது தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தாக இருக்கலாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜாக இருக்கலாம் அதே அந்த ரப்பை ஈமான் கொன்றின் நதியையும் இறுதி நதியாக ஏற்பதாக இருக்கலாம் இவைகள் அனைத்தும் நாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கின்றன அதே போன்று ஒரு சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் அதே போன்று மாற்று மதத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் அவர்களுடன் எப்பாடு நடந்து வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் நாம் இதுபோன்று இதை நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹு சொல்கிறான் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்பதாக அடுத்த வார்த்தை நீங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் அல் குரானிலே சொல்கிறான் இன்னும் எத்தனையோ இடங்களில் அல்லாஹ் இந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் பெற்றோர்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் பெற்றோருக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள் அவர்களுடைய மணல் மோகாம நோகும் படிக்க நடக்காதீர்கள் அவர்களுக்கு சீல் என்று கூட நீங்கள் சொல்லாதீர்கள் அவர்கள் முதுமை பருவத்தை அடைந்தால் வீட்டை விட்டும் அவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம் என்று கூட அவ்வா அல் குரானிலே தெளிவாக சொல்கிறான் அன்புக்குரிய அல்லாஹின் உபகாரம் செய்வதற்கு கடமை செய்வதற்கு மிகவும் தகுதி யாருக்கு கடமை பெற்றிருக்கின்றேன் என்று கேட்டவுடன் கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள் பின்பு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கேட்ட மாத்திரத்தில் நபிசல்லு வசல்லம் இரண்டாவது தடவையும் சொன்னார்கள் கால உமத் உன்னுடைய தாய் என்பதாக மூன்றாவது விடுத்தமும் இந்த சஹாதி கேட்கின்றார்கள் முதலாவதாகவும் இரண்டாவது சொன்னார்கள் கால உம்மக் உன்னுடைய தாய் என்பதாக திரும்ப இந்த மனிதர் கேட்கிறார் பின்பு யாருக்கு நான் உபகாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் யார் அசூர் அல்லா என்று கேட்ட சொந்த ரத்தில் ஏன் நபிசல்ல மூன்று விடுத்தம் உன்னுடைய தாய் தாய் தாய் என்பதாக சொன்னார்கள் என்று அவர்கள் கித்தாபில் எழுதுகிறார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த தாய் தகப்பனை விட பல கஷ்டங்களை மேற்கொள்கின்றார் அந்த தாய் தனது வாழ்க்கையில் அந்த குழந்தையின் மூலமாக தகந்தன் பெறக்கூடிய கஷ்டத்தை விடவும் அந்த தாய் தான் கூடுதலாக கஷ்டத்தை அனுபவிக்கின்றால் சமல துவும் கூறுதா அந்த தாய் தான் குழந்தையை வயிற்றிலே ஒன்பது பத்து மாதங்கள் சுமக்கின்றான் அவள் படக்கூடிய கஷ்டம் மணித்தியாலும் வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கிறான் அவள் பாத்ரூமுக்கு போவதாக இருந்தாலும் சரி பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் சரி ஏதாவது வேலை செய்வதாக இருந்தாலும் சரி குளிப்பதாக குளிக்கச் செல்வதாக இருந்தாலும் சரி இருபத்தி மணித்தியாலங்களும் அந்த தனது வயிற்றிலே சுமந்து கொண்டு அவள் அந்த நேரத்தில் படக்கூடிய கஷ்டம் இருக்கின்றது அது ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு கஷ்டத்தை அந்த தாய் தனது வாழ்விலே அனுபவிக்கின்றான் இரண்டாவது இரண்டாவது தடவையின் தாய் என்று சொல்வதற்கு காரணம் என்ன எழுதுகிறார்கள் அந்த தாய் தனது குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் கஷ்டம் அந்த கஷ்டத்தை என்னால் வர்ணிக்கவும் முடியாது அதனை புரியவும் முடியாது அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த தாய் படுகின்றும் போராடக்கூடிய கஷ்டம் அது யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் அந்த குழந்தை தனது வயிற்றில் இருந்து அல்லகு வெளியேற்றான் அந்த கட்டத்தில் அந்த தாய் உயிருடன் போராடி கொண்டிருக்கிறார் அன்புக்குரிய சகோதரிகள் அதனால் தான் நாயகன் சொல்லு இரண்டாவது கட்டத்திலும் கேட்ட சந்திரத்தில் உங்களுடைய தாய்க்கு தான் நீ அதிகமாக உபகாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றாய் என்று சொன்னார்கள் மூன்றாவது அடுத்த என்று சொல்ல காரணம் சொல்கிறான் அந்த தாய் இருக்கின்றாலே பெற்றெடுத்த குழந்தைக்கு இரண்டு வருடங்கள் பாலை ஊற்றுகிறான் இந்த நேரத்தில் ஊ ஊற்றுகின்றபடி பத்திய சாப்பாடுகளை அவருக்கு பிரயாணம் செய்ய முடியாது இரவு நடுவியில இரண்டு மணி மூன்று மணியிலே குழந்தை கலருகின்றதா கத்துகின்றதா தாய் எழுந்து அந்த பாலை ஊற்றுகின்றாள் குழந்தையை கட்டி அணைக்கின்றாள் இந்த நேரத்திலே சகோதரர்களே அந்த இரண்டு வருடமாக அந்த தாய் படக்கூடிய கஷ்டம் எனவே தான் சொல்வதாக விடுத்தமும் நீ உபகாரம் செய்வதற்கு மிகவும் தகுதி உடையவள் உன்னுடைய தாய் தான் என்று சொன்னார்கள் நான்காவது தலைமை தான் உன்னுடைய தந்தை என்பதாக சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு தாய் என்று சொல்லக்கூடியவர் மிகவும் பிரதானமானவராக இருக்கின்றான் அன்பு கூடிய அல்லாஹின் அவர்கள் சொன்னார்கள் தந்தையுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கின்றது தந்தையுடைய கோபத்தில் தான் அல்லாஹுடைய கோபம் இருக்கின்றது தந்தை உன்னை கோவிட்டாரா உன்ன தந்தை மடர்ந்து விட்டாரா நீ முழுக்கும் நல்லவனாக இருக்கலாம் சமூகத்திற்கு உன்னை புகழலாம் முழு நாடும் உன்னை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லாஹுண்டை அவரால் ஏற்றுக்கொள்ள போவதில்லை அல்லாஹுண்டை கவுல் செய்து கொள்ள போவதில்லை பத்து சுமந்தி பல கஷ்டங்களை மேற்கொண்டு பெற்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து அன்புக்குரிய அல்லாஹின் நல்லார்களே இந்த திகப்பன் இந்த தாய் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் அவர்களுடைய மனம் நோகாமல் நடந்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படி நாங்கள் வாழவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை கொண்டு எங்களை சோதிப்பான் எங்களுடைய குழந்தைகளை கொண்டு எங்களை அல்லாஹ் வேதனைப்படுத்துவான் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹு அவர்கள் சொன்ன சமீப எனவே அனுபவக்கூடிய அல்லாஹுவின் நல்லதியார்களே பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே அல்லாஹூ தாலா இவர்களுக்கு பெரிய அந்தஸ்தை இஸ்லாத்திலே வைத்திருக்கிறான் ஒரு மகன் தகப்பனோடு எப்படி பேசுகிறான் பேசுவது பே இப்ப வருடம் ஒரு தகப்பன்கனோடு பேசியோ பெற்றோர்கள் பல லட்சங்களை கொட்டியிருக்கிறேன் இவனுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் வெயிலில் வெயிலில் காய்ந்து மலையிலே நரைந்து என்னுடைய வளர்த்தெடுத்து என்னை ஏற்றுகிறான் இவன் என்னை அடிக்கிறான் இவன் என்னைகிறான் எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் அடிக்கிறார்கள் சகோதரர்களே அன்புக்குரிய அல்லாஹின் நல்லே பெற்றோர்களுடைய பதுவா இருக்கிறேன் அல்லாவுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது இமாம் புகாரி ரசிமஹுல்லா அவர்கள் நான் நினைக்கிறேன் இந்த ஹதீப்பை மூன்று அல்லது நாலு இடங்களில் பதிவு செய்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வாணிப்பன் ஒரு மகன் அவன் ஒரு பெரிய ஆவிதாக இருந்தான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு கூடாரத்திலே வணங்கிக் கொண்டிருந்தான் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தான் தொழுது ஈடுபட்டு இந்த சந்தர்ப்பத்தில் தாய் அழைக்கிறான் ஜுரை என்று அழைத்த சந்தர்ப்பத்தில் ஜுரை பதிவை காண இரண்டாவது விடுத்தமும் அந்த தாய் ஜுரை என்று அழைக்கிறாள் என்னுடைய நான் தொழுகையை உண்மையா தீ நான் தொழுகையில பைத்து தொழுகையை முடிச்சு கொண்டு போய் தாயிடம் என்று கேட்பதா இல்லை தொழுகையை முடித்துவிட்டு தாயுடைய பதிவுக்கு விடை கொடுப்பதா தாயுடைய அழைப்புக்கு விடை கொடுப்பதா என்று கேட்டாவது தாய்க்கு வந்த கவலை தாங்க முடியாது என்னுடைய மகனை நான் மூன்று விடுத்தம் அழைத்தேன் காணமே வந்த கோபத்துல அல்ல வந்த ஆத்திரத்துல அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸ் மிகவும் இந்த என்ன தெரியுமா செஞ்சா அல்லாஹும் நான் மூன்று பேர் பெற்றோர்களும்ிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் விட்டார் என்று சொன்னால் பேசுவதற்கு முன்னால் பேச்சு நமக்கு அடிமை பேசியதற்கு பின்னால் பேச்சுக்கு நாம் அடிமையாக மாறி விடுவோம் எனவே இந்த ஜுரைஜுரை தாய் வந்த கவரையில பத்வா செஞ்சு விட்டார் சகோதரர்களே தாய் வபாத்தாகி விட்டா மூத்தாகி விட்டா பிற ஒரு காலத்துல இந்த ஜுரைஜு அந்த வணக்கஸ்தலத்துல தொழுது கொண்டிருக்கிறாரு வணங்கி கொண்டிருக்கிறாரே பெரியாவிதாக இருக்கிறாரே அல்லாஹுடைய இருக்கிறாரே அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு பெண் அல்லாஹுடைய வேலையை பாருங்கள் அல்லாஹு தாலா அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு பெண் வருகிறார் அந்த பெண் ஒரு குழந்தையை இடுக்கிக் கொண்டு வருகிறார் குழந்தைய இடுக்கிக் கொண்டு வந்து சொல்கிறார் இந்த குழந்தை இந்த துரைஜின் மூலமாக முறைகேடான முறையிலே பெற்ற குழந்தைதான் இந்த குழந்தை என்று அந்த பெண்ணை மக்கள் கொண்டு வந்து முன்னிறுத்துகிறார்கள் அந்த போய் அடிக்கிறார்கள் அந்த அவர்களுடைய கூடாரத்தை தூணாக்கிறார்கள் மக்கள் காலம் நீ எங்களுக்கு முன்னால் நடித்துக் கொண்டிருந்தாயா பெரிய வணக்க சாலியை போன்று நீ எங்களுக்கு மத்தியில் நடித்துக் கொண்டிருந்தாய் இன்றைக்குளியாகிவிட்டது நீ செய்யக்கூடிய துரோகம் இருக்கின்றது கூடாரத்தை உடைத்து மக்கள் தூளாக்கிவிட்டார்கள் நிறுத்தி விடுகின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே ஜுரைஜுக்கு திக்குமுக்கு இல்ல சொல்கிறாரே என்ன விஷயம் இது என்னுடைய குழந்தை அல்ல நான் விபச்சாரம் செய்யவில்லையே அந்த பெண் சொல்கிறான் இதன் தான் என்னுடன் முறைகே முறையிலே நடந்து கொண்டு பெற்ற குழந்தை தான் இது என்று ஆத்திரம் தாங்க முறையல்ல அந்த குழந்தை குத்தி கேட்கின்றது குழந்தையே பட்சம் குழந்தை உன்னுடைய தந்தை யார் நீ சொல் உனக்கு தெரியும் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த குழந்தை சொல்லுகின்றது என்னுடைய தந்த ஜ நீங்களல்ல அதோ இருக்கிறாரே ஒரு ஆடு மேய்த்து கொண்ட ஆற்று இடையன் அவன் தான் என்னுடைய தந்தை அவனின் மூலமாகத்தான் நான் பெறப்பட்டேன் என்று அந்த குழந்தை பேசுகின்றதுலா இந்த ஹதீஸை சஹிவுள் புகாரியில் பதிவு செய்திருக்கின்றார்கள் சஹி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் அன்புக்குரிய சகோதரர்களே மக்களுக்கு இப்பொழுது ஒரு திண்டாட்டம் என்ன செய்வது மக்களுக்கு கவலை இந்த அமைக்குதே நீங்க வணங்கி கொண்டிருந்த இந்த வீடு இருக்குது இந்த வீட்டை நாங்கள் தங்கத்தினால கட்டித்தாரோட மன்னிச்சு நீங்க இந்த தவற செய்யல இப்ப நாங்க விளங்கிட்டோம் அந்த ஜுரைஜை பார்த்து மக்கள் சொல்கிறார்கள் அந்த ஜுரைஜ் என்ன தெரியுமா சொன்னாரு தமா காண எப்படி அது அந்த வீடு அந்த வணக்கத்தனம் களிமண்ணின் மூலமாக அமைக்கப்பட்டிருந்ததோ கட்டப்பட்ட தங்கத்தின் மூலமாக சொல்கிறாரே அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் அப்படியே கட்டி கொடுத்தார்கள் அவ்வாறே செய்து கொடுத்தார்கள் அன்புக்குரிய சகோதரே இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸுக்கு கீழால் மகஜிங்கள் இழக்கம் பொழுது சொல்கிறார்கள் வா சோசியல் மீடியாக்கள் அவர் இருக்கும் பொழுது பொழுதா புட்பால் இருக்கும் பொழுது இல்லை சகோதரர்களே அவன் தொழில் கொண்டிருக்கும் பொழுது தாயின் அழைப்புக்கு விடை கொடுக்காதான் நீங்களும் மிகவும் பயங்கரமான இந்த காலத்திலே ஒரு தாய் மகனே என்று அழைக்கும் பொழுது நாங்க பேஸ்புக் இருந்தாலும் பரவல்ல நாங்க ட்விட்டர்ல இருந்தாலும் பரவாயில்ல நாங்க வாட்ஸ்அப்ல இருந்தாலும் பரவல்ல தாயே நீங்க உங்களோட வேலையை பார்த்துக் கொண்டு போங்க தாயே வேற வேற நேரத்துக்கு என்ன இடத்துல வேலை சொல்லுங்க இந்த நேரத்தில் நான் விளாடி கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு விளங்குது இல்லையா நான் கம்ப்யூட்டர் உட்கார்ந்து இருக்கேன் உங்களுக்கு விளங்குது இல்லையா என்று சொல்லுங்கள் விட்டு போகும்படி மார்கம் சொல்லுகின்றதே இந்த அளவுக்கு தாயின் அழைப்புக்கு பதில் கொடுக்கும்படி சொன்ன மார்க்கம் தான் எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் எங்களுடைய மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் தாய்க்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை குழந்தைகளின் மூலமாக என்னுடைய தாயோடு நான் இந்த வயதிலே இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொண்டேன் என்னுடைய தாய் அழைத்த பொழுது நான் பதில் கொடுத்தேனா இல்லே அவர்களை விட்டு ஒதுங்கி விரண்டு ஓடிவேனா ஒவ்வொருத்தரும் சிந்திக்கிறேன் அன்புக்குரிய அல்வாஹி நல்லதார்களே எனவே தாய்மார்களுடைய பத்வா நிச்சயமாக அல்வாக தகவல் செய்வான் அவர்களிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்காக நாங்கள் துவாசிய கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாதம் இருக்குது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றியும் ஹதரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை பற்றியும் அவர்களை பற்றியும் நிறைவுகிறோம் இபராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கின்றன இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர் சிலை வணங்கி கொண்டிருக்கிறாரே அவரோடு எப்படி நடந்து கொண்டாரே எப்படி நடந்து கொண்டார் சகோதரர்களே அல்லா அல் குரானிலே பேசுகிறான் அல் குரானிலே சொல்லுகிறான் அந்த அந்த இப்ராஹிம் தனது தந்திரோடு எப்படி நடந்து கொண்டாரு புது சை வழங்கொண்டிருக்கிறீங்க பேச முடியாது கேட்க முடியாது பார்க்க முடியாது என் அருமை தந்தையே அதற்கு இப்ராஹிம் அலிசெல்லாம் வாப்போட பேசுறாரு வாப்போட கதைக்கிறாரி வாங்களை வாச முடியாது பார்க்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது இந்த சிலை உங்களுக்கு நன்மை ஏவதும் இல்ல தீமை உங்களை எந்த பிரயோசனம் இந்த சிலையின் மூலமாக இல்ல வாப்பா அருமை தந்தையே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் யாவதி மினம் யத்தீ கசிவாபியா என்னுடைய அன்பு அப்பா என்னுடைய அருமை தந்தையே என்னிடத்தில் ஒரு அறிவு இருக்குது என்னிடத்தில் நிச்சயமாக ஒரு இரும்பு வந்திருக்குது ஒரு விஷயம் எனக்கு தெரியும் நேர்வழியை காட்டுறேன் நல்ல பாதையை சொல்லித்தாரேன் உங்களுக்கு சொல்லித்தாரேன் இப்ராஹிம் பாப்போடு பேசுகிறாரு மறு சொல்கிறாரு يا ابتي اني عصيت عينك عذاب من الرحمن يا ابتي لا تعبدي الشيطان انني ارني تنديه நீ الشيطان வணங்காதீங்க இன் الشیطان كان للرحمن عاصيا niche maha shaitan avan rambuk maatram seyyakoodiya valaga irukiraan rahmanukku maatram seyyakoodiya valaga irukiraan in armai thandiye in armai thandiye அல்லா உடைய உங்களுக்கு இந்த முறை இதுதான் முறை என் அருமை தந்தை அவர் நீக்கிறாரே இரட்டமுள்ள வாப்பா அன்புள்ள வாப்பா அருமை தந்தையே இப்ராஹிம் அலிம் சொல்கிறார் அந்த வாப்பாவுக்கு தாங்க முடியாத இப்ராஹிம் இப்படியெல்லாம் பேசுகிறார் அன்பு கூடிய சகோதரர்களே தனது மகன் இப்ராஹிமை பார்த்து சொல்கிறார் இப்ராஹிமே என்னுடைய விக்கிரகங்களை என்னுடைய சிறைகளை சிலைகளை நீ குறை கூறுகிறீரா புறக்கணிக்கிறே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நீங்க நிற்பாட்டி கொள்ள இல்லை என்றால் மகனேஜு மன்னக்க நான் உனே கல்லால எரிந்து கொள்வேன் கல்லால் எரிந்து கொள்வேன் மகனே என்று ஆதரி வராக பார்த்து சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு மீ இன்லத்துக்கு பக்கத்துக்கும் இங்கிருந்து போய்விடு என்று மகனை விரட்டும் பொழுதுலாம் இந்த அளவுக்கு தந்தையோடு இறக்கம் என்று பாருங்கள் சகோதரர்களே சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலை தந்தையை பார்த்து ஓ தந்தையே தலமுனி தந்தையே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் தந்தையே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் தந்தையே ஹபி தந்தையே நான் இங்கிருந்து போயிடுறேன் நீங்க தந்தை அல்லவா நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன் உங்களுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நான் உங்களுக்காக அல்லாஹிடத்தில் உங்களுடைய துவார் செய்வேன் ஆனா நான் உங்களுடைய துவார் செய்வேன் உங்களுடைய பாவத்துக்காக நான் என்னுடைய நான் மன்னிப்பு கேட்பேன் கிஞ்சுவேன் கதறுவேன் கடைசி கட்டத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது இதாயத்துக்காக நான் உங்களுக்கு உங்களுக்காக வேண்டி பாவத்துக்காக மன்னிப்பு தேடுவேன் எனவே அங்குக்குரிய சகோதரர்களே எத்தனையோ பெற்றோர்கள் பள்ளியுடன் தொடர்பில்லாமல் இருப்பார்கள் அவர்களை போய் நாங்கள் நேரடியாக உங்களுக்கு சகோதரர்களே முறையிலே அணுக வேண்டும் ஒவ்வொரு விடயத்தையும் தந்தை என்று சொல்லக்கூடியவர் அல்லாஹு நன்றி செலுத்துங்கள் அடுத்ததாக பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் சொல்கிறார் எனவே அன்பு கூறிய நல்ல இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அல்லாஹவை தவிர வேறு யாரையும் மறந்து வேண்டாம் அல்லா தாபு உங்களுடைய ரப்பு தீர்மானித்துவிட்டான் விட்டான் அவன் முடிவு செய்துவிட்டான் என்ன நீங்கள் அல்லாஹை தவிர வேறு எவரையும் வழங்க வேண்டாம் அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் செய்ய வேண்டும் அவர்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை வீட்டை விட்டு இருப்பார்கள் அவர்கள் எங்களுடைய மாற்றிக் கொடுப்போம் சிறுபிராயத்திலே குழந்தை பேச முடியாது பிறந்தால் எல்லி நடக்க முடியாது விரும்பியதை பேசி கேட்க முடியாது சாப்பிட முடியாது இதே நிலைமையில ஒரு மனிதர் ஆரம்போ வயோதிபராகும் பொழுது அவன் அடையக்கூடிய நிலைமை அவன் அந்த கட்டத்தில் பேசுவது எழும்பி நடக்க முடியாது உடம்பில் இருந்து வெளியாக கூடிய கழிவுகளை தானாக சுத்தம் செய்து கொள்ள முடியாது அந்த கஷ்டத்தில் இருப்பான் தகப்பன் இந்த மகன் அந்த கட்டத்தில் நடக்கக்கூடிய விதத்தை அல்லாஹ் கவனிக்கிறான் அல்லாஹ் நோட்டு விடுகிறான் எனவே அன்பு புரிய அல்லாஹின் நல்லே அந்த பெற்றோர்கள் எழுதுகிறார்கள் வாப்ப வருகிறாரே அவருக்கு மிச்சம் வயசில் இருக்கிறார் வயோதிப்பதாக இருக்கிறாரு ஒரு காகம் நின்று கொண்டிருக்கிறது அந்த மரத்திலே கேட்கிறார் மகனை அது என்ன மகன் என்று இந்த வாலிபன் இந்த மகன் சொல்கிறாரே வாப்பா அது தாகம் பாப்பா இரண்டாவது ார் வாசிப்பாரு மகன் வாசிக்கிறாரே அந்த தகப்பன் இதே ஒரு கட்டம் அந்த தகப்பனுக்கும் உருவாகி இருக்கிறது இருக்கும் பொழுது அந்த மகன் கேட்கிறார் மகன் வாப்பா கேட்கிற வாப்பாள கேட்கிறாரே வாப்பா அது என்ன வாப்பா இந்த வாப்பா சொல்லுகிறாரே மகனே அது காகம் என்று ஒரு அல்ல இருபத்தி மனம் மனம் எந்த கவலையும் இல்லாமல் கோபம் வராமல் மூஞ்சிலே பாயாமல் இருபத்தி ஒரு தலைமை நான் சொல்லி இருக்கிறேன் அதுக்கு மேலால் நான் கேட்கவில்லை நீ என்ன ஏசுகிறாய் என்னுடைய மூஞ்சிலே பாய்கிறாய் என்னோடு நீ மோசமான முறையில நடந்து கொள்கிறாய் மகன் என்று அந்த தகப்பன் அல்லது கண்ணீர் வடிக்கிறார் சகோதரர்களே எனவே அன்புக்குரிய அல்லாஹனின் மணி நாயகம் அவர்களுடைய காலத்திலே ஒரு வான் கண் வருகிறாரு வந்து சொல்கிறாரு யார் என்னுடைய வாப்பா இருக்கிறாரே அவரால் பெரிய கரைச்சல் வாப்பா ாரே அந்தை வயம் விளங்குது என்னுடைய மகன் என்னை குற்றவாளியாக நபிக்கு முன்னால் நிறுத்திவிட்டான் என்பதாக அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் பேச முன்னால அந்த பாப்பா சொல்கிறாரே யார் ரசூல் என்னுடைய மகன் நான் நினைக்கிறேன் என்னை பற்றி உங்களிடத்தை வந்து முறைப்பாடு செய்திருப்பான் என்று வந்த வாப்ப சொல்கிறாரே யார சொல்லு பேச முடியாது எனக்கு கொண்டும் பேசுவதற்கு அனுமதிக்காருங்கள் சொல்கிறார்கள் பேசுங்கள் என்பதாக அந்த தகத்தொண்டு சொல்கிறார் மகனே நான் உன்னை சிறுபிராயத்திலிருந்து பல கஷ்டங்களை மேற்கொண்டு வளர்த்தேன் உனக்கு நான் படிப்பதற்கெல்லாம் உதவி செய்தேன் நீ நல்ல முறையில எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உனக்கு உதவி செய்தேன் உனக்காக வேண்டி ஏற்று வாங்கி இருக்கிறேன் அடி வாங்கி வெயிலே நான் தாழ்ந்திருக்கிறேன் மலையிலே நடைந்திருக்கிறேன் மேலெல்லாம் ஏறியிருக்கிறேன் மலைகளிலே நலைந்து என்னுடைய சந்தோஷங்களை உனக்காக வேண்டி துறந்திருக்கிறேன் குற்றவாளியாக என்னை ஒரு கல்லனாக நிறுத்திருக்கிறாய் மகனே நீ எனக்கு செய்கின்ற உபகாரம் இது மகனே என்று அந்த தகுப்பன் தண்ணீர் வடிக்கிறாரே தன்மன் நாயகம் இதனை கேட்டுவிட்டு சொல்கிறார்கள் மகனை பார்த்து அவைகள் அனைத்தும் சொம் உடைய வீட்டில் இருந்து எதை எடுப்பதற்கும் தந்தை உள்ளது அன்மதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மசதிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹு யாரை காரணமாக வைத்தான் இந்த பெற்றோர்களைத்தானே அவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன சகோதர்களே மகன் போய் நபிக்கு முன்னால் குற்றவாளியாக நிறுத்திவிட்டார் நபியவர்கள் கொடுத்த பதில் உன்னுடைய பொருட்களில் இருந்து உன்னுடைய வீட்டில் இருந்து எந்த பொருளையும் தந்தை கெடுக்க முடியும் உங்களுக்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று கண்மணி நாயகன் சொல் அல்லாஹ் அலிம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய அல்லாஹின் நல்லறியார்களே நாங்கள் பெற்றோர்களுடைய மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கடைசி அவர் அதிசை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் கருதி என்று சொல்லக்கூடிய பிரபலமான ஒரு தாபியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்கள் எமன்னா அடைவதற்கு ஆனாலும்பியிடத்தில் இருந்து மேலான நீங்கள் வரவேண்டிய அவசியம் கிடையாது என்று ஒன்றாவுக்காக வேண்டி எமன் நாட்டில் இருந்து வருவாரு அந்த கட்டத்துல உங்களுக்கு அந்த கிடைச்சா ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்க அந்த கட்டாயம் சந்திங்க நீங்க கட்டாயம் சந்திங்க சந்திச்சு உங்களுடைய இருகரம் ஏழுமாறு அவர்களுக்கு அந்த சொல்லுங்க என்று யாரை பார்த்து சொன்னார்கள் சொல்லு அல்லாவுடைய சோனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த ார்களே அப்படிப்பட்டமர்லீபாவாக இருந்தார்கள்த்தினார்கள் நன்மாராயம் சொன்ன சகாதி அந்த இடத்திலே சொல்கிறார்கள் வரக்கூடிய அனைத்து கூட்டத்திலும் கேட்டார்கள் என்று கேட்டு கேட்டே இருந்தார்கள் ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் வந்திருந்தார் முதுகிலே அவருடைய அகற்றிட்டு அவர்கள் நீங்கள் இவ்வளவு பெரிய அந்தத்தில் இருக்கும் பொழுது என்னிடத்திலே வந்து இல்லை நாயகம் அவர்கள் ஒரு தடவை என்னிடத்திலே சொன்னார்கள் ஓ உமரே இந்த ஓய் சொல் கருதி என்று சொல்லக்கூடியவர் வருவாரே அவர் இப்படிப்பட்டவர் உங்களுக்கு முடியுமாக இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதனால் தான் நான் சொன்னேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய அல்லறியார்களே நான் நினைக்கிறேன் இதைவிட பெரிய பாடங்களை இந்த பொதுபாவிலே சொல்ல வேண்டிய கிடையாது பெற்றோர்கள் நகரங்களில் வாசல்களோடு வாகன வசதியோடு பெரிய சொத்து செலுத்தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் குடிசையிலே வாழ்கிறார்கள் எங்களுடைய வீட்டை பார்த்தால் மாத வாடகை கட்டி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு இல்லாமல் வயது இருக்கும் அழகான சீனத்தில் வந்து அழுகிறார் ஒரு வாணிபர்களே அன்புக்குரிய சகோதரர்களே அழகு விட்டு சொல்கிறாரே ஹகுரத் நான் ஒன்னு வருஷம் இந்த சிறை ஒழுக்கம் வாழ்றேன் ஒன்னு வருஷம் வாழ்றேன் எந்த ஊட்டில் இந்த ஒரு புள்ள ஊரத்துக்கு வரல ஹகரத் எல்லாருடைய குடும்பத்தில் இருந்தும் சாப்பாடுகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் பானங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இனி பார்க்கிறதுக்கு ஊட்டிலே யாரும் வரும் ஹகரத் எங்களுக்கு பேச முடியாது பாதுகாவலர்களும் எங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்னார் எந்த ஊர் இதுதான் என்னுடைய பெயர் இதுதான் நீங்க ஊருக்கு பயந்து கொள்ளுங்கள் பெற்றோர்கள் சிறைக்குள் அல்ல பெற்றோர்கள் காபிராக இருக்கட்டும் பெற்றோர்கள் நெருப்பை வணங்கும் பெற்றோர்கள் இருக்கட்டும் நீங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடனையில் செய்ய முடியாது என்ன பத்துவா தெரியுமா முஸ்லீம் இப்ப நான் ஒரு முஸ்லீம் முஸ்மீனாக இருக்கிறேன் வாதுகிறேன் இப்ப என் உன்னிடத்தில் உதவி தேடி வந்திருக்கிறான் இப்ப தான் உண்மா ஏதாவது என்னிடத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறார் நான் என் உண்மையோட சேர்ந்து நடக்கவா நீ என் நான் என அன்புக்கூடிய பெற்றோர்கள் பெற்றோர்கள் ஒவ்வொரு பெருநாளைக்கும் உடுப்புகளை வாழ்ந்து பெற்றோர்கள் தாய் தகப்பன் மேற்கொண்டார்கள் வேற யாருமே வாகனத்தில் அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்ல பெற்றோருடைய மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் நான் ஒரு ஹதீஸை சொல்கிறேன் தபராணியிலே வரக்கூடிய ஹதீஸ் கண்மணி நாயகம் சொன்னார்கள் எல்லா பாவங்களும் எல்லா பாவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய தண்டனை இருக்குது வரக்கூடிய நாயகன்லி வசம் சொன்னார்கள் யார் தனது பெற்றோரை நோவினை செய்து அவர்களுடைய உள்ளத்தை மோகடித்து அவர்களுடைய பத்வாவை சம்பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மௌத்தாவது முன்னாள் இந்த உலகத்திலே உலகத்தை விட்டும் பெண்களுக்கு முன்னால் தண்டனை கொடுக்காமல் மௌத்தே வராது என்று கண்மணி நாயகன் சொல்லாஹு எங்களுடைய குழந்தைகளின் மூலமாக அல்ல சோதிப்பான் அல்லாஹ் அந்த மனிதனை சோதிப்பதற்கு என்ன தெரியுமா கொடுப்பான் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான் அவர் நினைப்பாரு எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு வருவேன் அல்லா தந்தது வேற விஷயத்துக்காக அந்த குழந்தையின் மூலமாகவே அல்லா சோதிப்பான் அந்த குழந்தையின் மூலமாக இவருக்கு நாசமும் அழிவும் பயங்கரமான சோகவை குனிவர்கள் உள்ளாகுவார்கள் பெற்றோர்கள் அழுகிறார்கள் கதறுகிறார்கள் எனவே அன்புக்கு யோசிக்கலாம் இவர்கள் உயிரோடு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கடமை செய்யல நாங்கள் உபகாரம் செய்யலே நாங்க இப்ப கவலை அழிக்கிறேன் கூட்டிக் கொண்டு போகலே அவர்களுக்கு நல்ல முறையில் சாப்பாட கொடுத்து கவனிக்கலே எத்தனை பெற்றோர்கள் பத்து பதினைந்து குழந்தைகளை பெற்று வளர்க்கிறார்கள் அவர்கள் ி பின்னால் வீட்டிலே முடங்கி பார்ப்பதற்கு அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உலகத்திலே தருவதாக இருந்தால் தண்டனை இந்த பாவத்துக்கு மாத்திரமே மாத்திரம்தான் என்று கண்மணி நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இங்கொருமென்று நினைக்கிறேன் நாங்கள் சிப்போ நாங்கள் ஊரகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெற்றோருக்கு கடமை செய்யலையே இப்பொழுது கவலையாக இருக்கிறது ஒரு மனிதர் நபி இருக்கிறார்கள் அவர்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒன்றும் பின்னாலும் ஏதாவது கடமை இருக்கின்றதா யார சூழல்வா என்று கேட்டவுடன் நபி அவர்கள் சொன்னார்களா இருக்கின்றது சொல்லிவிட்டு சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நபி சொல்லாஸ் சொன்னார்கள் நீங்கள் அவர்களை நீங்க நிறைவேற்றி குடும்பத்தோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க பெற்றோர்களுடைய நண்பர்கள் அவர்களோடு நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று கண்மணி நாயகன் அவர்கள் சொன்னார்கள் எனவே அந்த பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுடன் அவர்களுக்கு இன்று போய் நாங்கள் என்னுடைய தகப்பனே என்னை மன்னிச்சு மனசில் நின்று அவர்களை கேட்போம் அன்புக்குரிய சகோதரர்கள் அந்த விதத்தை நாங்கள் கருத்தில் எங்களுக்கு தெரியும் இப்பொழுது காலம் அதிகமான மக்கள் அங்கு ஒப்பாத்த தெரியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை நிச்சயமாக சந்தேகமும் கிடையாது யாரெல்லாம் இந்த நெருக்கடியிலே மவுத்தானார்களோ அவர்களுக்காக இருக்கோம் அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவான் அவர்கள் அவர்களுக்காக நாங்கள் செய்வோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அந்த புனித பூமி அல்லாஹ் அந்த மொத்த மாநகரிலே அவர்களுக்கு வபாத்தை கொடுத்து விட்டான் வெற்றியுமே விரும்புகிறார்கள் அங்கே மவுத்தாக வேண்டும் என்று ஆனால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் என்னை பொ எங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையினாயாக பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக அவர்களுடைய மனும்பை நான் நடந்திருந்த அவர்களுடைய கவிர்களை விசாலமாக்குவாயாக கதிர்களை